நன்றினை வானொலியோ இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே அதை யாருக்காகவும் எதற்காகவும் நீ விட்டுக் கொடுக்காதே உனது வெற்றிக்கு காரணம் திறமை என்று உனது தளராத ஊக்கமே ஆகும் கல்வி கேள்விகளால் பெற்ற அறிவோடு நாம் நமது சொந்த அறிவையும் உடையவராய் இருத்தல் வேண்டும் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்கிறார் வள்ளுவர் ஒருவனுக்கு அழிவு வராமல் காத்து கொள்ளும் கருவி அறிவாகும் அது மட்டுமின்றி பகைவர் அழிக்க முடியாத கோட்டையும் ஆகும் என்கிறார் வள்ளுவர் அறிவுடையவர்கள் பின்னே வரப்போவதனை முன்னே அறிய வல்லவர்கள் அறிவில்லாதவர்கள் வந்த பின்னரே அறிபவராவார் என்கிறார் வள்ளுவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆற்றல் இருக்கிறது ஆற்றல் இல்லா மனிதன் என்று எவரும் இல்லை நம்முள் இருக்கும் ஆற்றலை அறிய முற்படுவதில்லை நாம் அதனாலே நமது ஆற்றல் வெளிப்படாமல் உள்ளது ஆற்றலை வெளிக்கொணர வாய்ப்புகளை ஏற்படுத்திக் வேண்டும் வாய்ப்புகளை எதிர்நோக்குவதை விட நாமே வாய்ப்புகளை உருவாக்கி மேதைகளாக வேண்டும் ஒரு மிகச்சிறந்த கெட்டிக்காரன் பத்து லட்சம் ரூபாயை வங்கியில் இருந்து வெளியில் வந்தான் அவனை கண்காணித்து கொண்டு அவனை தொடர்ந்து ஒரு திருடனும் சென்றான் பணம் வைத்துள்ளவன் வங்கியிலிருந்து தொடர்வண்டி நிலையம் சென்றான் பயணச்சீட்டு வாங்கி கொண்டு தொடர் ஏறினான் திருடனும் அவனை தொடர்ந்து பயணச்சீட்டு வாங்கிக் கொண்டு அவன் எதிரிலேயே அமர்ந்தான் அவன் பாத்ரூம் சென்று வந்தவுடன் திருடனும் சென்று வந்தான் இப்படி இருவரும் மாறி மாறி சென்று வந்தனர் பிறகு பணம் வைத்திருப்பவன் சற்று நேரத்தில் படுத்து நன்கு தூங்கினான் சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு தனது பிரிகேசை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக சென்றான் திருடனுக்கோ இவன் நம்மை விட புத்திசாலியாக இருக்கிறானே என்று அவனது திறமையை கண்டு வியக்காமல் இருக்க முடியவில்லை எனவே அவனை மிகான் உங்களிடம் பணத்தை கொள்ளே அடிக்க நானும் கஜகர்ணம் போட்டேன் என்னையே வென்று விட்டீர்களே அது எப்படி என்றான் திருடன் உன்னை ஆரம்பத்தில் இருந்தே கவனித்து கொண்டே வந்தேன் உனது பார்வை உனது செயல்பாடுகள் உன்னுடைய எண்ணம் எல்லாமே உன் முகத்தை பார்த்து விட்டது தெரிவிட்டது பக்கத்தில் கொண்டு வந்து உன் தலைமாட்டின் அருகில் வைத்து விட்டேன் நீ உன் அருகில் இருக்கும் பெட்டியை பார்க்கவில்லை என்னையே பார்த்து கொண்டிருந்தாய் என்னை பார்க்க நினைத்த நீ உன் அருகில் இருக்கும் பெட்டியை காண தவறிவிட்டாயே அதனால்தான் நான் பெட்டியுடன் மகிழ்ச்சியாக செல்கிறேன் என்றான் ஆகையால் யாரும் தன்னை தேடுவதில்லை நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் சிந்திப்பதும் இல்லை நம்மை நாமே பரிசோதித்து பார்த்தால் புத்திசாலித்தனம் நம்மில் இருக்கும் திறமைகள் எல்லாம் வெளிப்படும் நம்மை நாமே சரிவர அறியாததால் பிறரை பார்த்து நம்மிடம் அது இல்லையே இது இல்லையே என்று எனவே பரிசோதிப்போம் வெளிப்படுத்துவோம் வெற்றியை அடைவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியாளர்கள் விருது பிடைத்தவர் முத்துக்குமரசி